அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் சுடும் தன் நெஞ்சு தானே குற்றமென்று அறிந்த ஒன்றனை பிறர் அறியவில்லை என்பதற்காக நெஞ்சை மறைத்து பொய்கூறாது ஒருவன் இருக்க வேண்டும் அப்படி பொய் சொல்லுவானேயானால் அவனுடைய மனமே அக்குற்றத்திற்கு சான்றாக இருந்து அவனை கொண்டே இருக்கும் நெஞ்சை மறைத்து எந்த செயலையும் செய்ய முடியாது நாம் அறியாமல் நாம் எந்த செயலையும் செய்ய முடியாது என்று இருப்பதனால தன் நெஞ்சு அறிவது என்று சொன்னார் அதாவது மனசு தெரிஞ்சுக்கிறது மனசில் நம்முடைய மனசை நாம் ஏமாற்ற முடியாது எனவே பொய்மை என்பது மனம் வேறு சொல் வேறு செயல் வேறாய் மாறுவது என்பதைத்தான் இவ்வாறு குறிப்பிட்டு உபதேசம் பண்ணுகிறார் எண்ணத்தில் நிகழ்வதை மறைத்து பேசுவதும் பொய்யாகும் என்பது சொல்லப்பட்டது நெஞ்சத்தின் குறுகிய கரி இல்லை என்பது பெரியோர்களுடைய உபதேசம் கரீன்னு சொன்ன சான்றுன்னு அர்த்தம் விட்னஸ்னு அர்த்தம் சாட்சின்னு அர்த்தம் ஆக அறிகின்ற மனம் தானே தலைவனாக இருந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நெஞ்சே சுடும் என்று சொன்னார் பொய்யினால் உற்ற துணையாகிய நெஞ்சமே நன்மை பயக்காமல் துன்பத்தை கொடுக்கும் என்றால் அது பொய் என்று அறிந்த பிறகு உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் அவனை வெறுப்பார்கள் என்பதை சொல்லாமலேயே புரிந்து பொய் மறையாது என்பதும் உணர்த்தப்பட்டிருக்கிறது நெஞ்சு சுடும் அப்படிங்கிறது உபச்சார வழக்கு பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்படின்னு சொன்னது மாதிரி கடவுள் உள்ளும் புறமும் எங்கும் நிறைந்திருக்கிறார் யாவும் நேரே அறிந்து வருகிறார் அவர் அறியாதது யாதுமில்லை என்று ஒருவன் சிறிது நினைத்தாலும் பொய்ப்பேசுவதற்கு அவன் கூசுவான் பொய்யை மறைக்க முடியாது அது எப்படியாவது வெளிப்பட்டு துன்பத்தை உண்டாக்கியே தீரும் என்பதை இந்த குரலில் நன்கு உணர்த்தியிருக்கிறார் வள்ளுவருந்துகை சிறுபஞ்சம் மூலம் முன்னூற்றி பதினொன்றாவது பாடல் இம்மை நலன் அழிக்கும் எச்சம் குறைபடுக்கும் அம்மை அருநரகத்து ஆழ்விக்கும் மெய்மை அறம் தேயும் பின்னும் அலர்மகளை நீக்கும் மரந்தேயும் பொய்யுரைக்கும் வாய் பொய் பேசுறதுனால என்னெல்லாம் துன்பம் வரும்னு சொல்லுகிறார் இந்த பிறவியில் எல்லா நலன்களும் அழிஞ்சு போகும் குழந்தைகளுக்கு குறை ஏற்படும் அப்புறம் மறுபிறவியில் நரகத்துக்கு செல்ல வேண்டி இருக்கும் புண்ணியங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் பொய்ப்பேசுறவனை விட்டு திருமகள் அதாவது மகாலட்சுமி நீங்கி விடுவாள் ஆகவே பொய் சொல்லக்கூடாது என்பது இந்த சிறுபஞ்ச மூலத்தின் உபதேசம் பதவரை பார்க்கலாம் ஒருவன் தன் தன்னுடைய மனம் அறிவது அறிகின்றதை பிறருக்கு தெரியாது என்று நினைத்து பொய்யற்க மறைத்து பேசாமல் இருக்க வேண்டும் பொய்த்த பின் அவ்வாறு மறைத்து பேசிய பிறகு தன்னெஞ்சே தன்னுடைய மனமே தன்னை சுடும் தன்னை துன்பப்படுத்தும் கூடாழுக்கத்திலும் கூட பார்த்துருக்கிறோம் தன்னெஞ்சம் தானரி குற்றப்படின் தன்னுடைய மனம் அறிகின்றதை பிறர்க்கு தெரியாது என்று நினைத்து மறைத்து பேசாமல் இருக்க வேண்டும்